அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து இசுமனுவல் இதன சிந்தனை தலைப்பு நோக்கம் ஒரு ஒரு மாலை நேரத்தில் கடற்கரைக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய நோக்கம் என்ன கடற்கரைக்கு போகும் மனிதரை பொறுத்து அவருடைய நோக்கங்களும் வேறுபடலாம் கடற்கரைக்கு போகின்றவர் பெரிய தொழிலதிபராக இருந்தால் அவருடைய நோக்கம் அவர் அடுத்து நிறுவ ஒரு தொழிற்சாலை பற்றி அது காணப்படும் அவர் ஒரு நடுத்தர குடும்ப தலைவராக இருந்தால் அவருடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள் மற்ற சூழ்நிலைகள் பற்றி அவர் சிந்திப்பதாய் காணப்படும் எழுத்தாளராக அந்த நபர் இருந்தால் அவருடைய அடுத்த படைப்பை எப்படி உருவாக்கலாம் என்பது பற்றி அவர் சிந்திப்பதற்காக இருக்கலாம் அதே சமயத்தில் விளையாட்டு வீரராக இருந்தால் அடுத்த போட்டியில் எப்படி வெற்றி பெறுவது என்பது பற்றி அது சிந்திப்பதாய் காணப்படும் இதுபோல கடற்கரைக்கு செல்கிறவரை அவருடைய நோக்கங்கள் மாறுபடக்கூடும் நம்முடைய ஆசையிலிருந்தே குறிக்கோள் அதாவது நோக்கம் அது தோன்றுகிறது தேவையை ஒட்டி ஏற்படும் ஆசைகள் எல்லாம் நியாயமானவளாகவே காணப்படுகின்றது அந்த நியாயமான ஆசைகளிலிருந்து தோன்றும் நோக்கமும் காரிய சாத்தியமானதாகவே அது காணப்படுகின்றது நல்ல நோக்கம் நிச்சயமாகவே வெற்றியின் பாதையில் நம்மை அழைத்துச் செல்லும் நன்றி